வணக்கம் நெய்யர்களே நற்றினியின் சரித்திரம் தொட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டில் இருந்து எஸ் செந்தில்குமார் இன்று பிப்ரவரி மாதம் பதினேழாம் தேதி இந்த நாளில் நிகழ்ந்து சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு ஸ்வீடன் நாடு கிரிக்கோரியன் நாள் காட்டிக்கு மாறியது பிப்ரவரி பதினேழாம் நாளின் பின்னர் மார்ச் ஒன்றிற்கு மாறியது ஆயிரத்தி ஆண்டு பிரிட்டன் ஆரஞ்ச் ஃப்ரீ ஸ்டேட் பகுதியை விடுதலை பெற்ற நாடாக அங்கீகரித்தது ஆயிரத்தி எட்நூற்றி ஆண்டு அமெரிக்க உள்நாட்டு போரின் போது தெற்கு கரோலினாவின் கொலம்பியா நகரம் அமெரிக்க மாநிலங்களின் கூட்டமைப்பு படைகள் வெளியேற்றத்தின் போது முற்றிலுமாக தீயிட்டு அளிக்கப்பட்டது ஆயிரத்தி எட்நூற்றி ஆண்டு சூயஸ் கால்வாய் ஊடாக முதலாவது கப்பல் பயணித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு நியூஸ் வீக் இதழ் முதல் முறையாக வெளிவந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு வாய்ஸ் ஆஃப் அமெரிக்கா தனது ஒலிபரப்பு சேவையை சோவியத் ஒன்றியத்துக்கு விஸ்தரித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆண்டு பென்சில்வேனியாவில் இடம்பெற்ற சதுரங்க ஆட்டம் ஒன்றில் கேரி IBM இன் டீ புளூ கணினியை வென்றார் இரண்டாயிரமாவது ஆண்டு விண்டோஸ் இரண்டாயிரம் பதிப்பு வெளியிடப்பட்டது இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு பிலிப்பைன்ஸில் செயின்ட் பேர்னார்ட் நகரில் இடம்பெற்ற மண் சரிவில் ஆயிரத்திற்கும் அதிகமானோர் உதையுண்டனர் விண்வெளியில் இன்றைய நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆண்டு வானிலை ஆராய்ச்சிக்காக வேன்காட் இரண்டு என்ற செயற்கைக்கோள் விண்ணில் செலுத்தப்பட்டது இனி இந்நாளில் பிறந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு ஆட்டோஸ்டேன் நோபல் பரிசு பெற்ற ஜெர்மன் இயற்பியலாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு யுவான் அல்மேடா கியூப புரட்சியாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு சதா தென்னிந்திய திரைப்பட நடிகை இந்நாளில் மறைந்தவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு எஸ் வையாபுரி பிள்ளை தமிழறிஞர் மற்றும் பதிப்பாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஜே கிருஷ்ணமூர்த்தி தத்துவவியலாளர் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு ஆர்கே ஸ்ரீகண்டன் கர்நாடக இசை பாடகர்